திருமுகம் 33 பெரியவர் சிவபதம் அடைவு அன்பு அறிவு தயவு கல்வி கேள்வி முதலியவைகளில் சிறந்த தங்கட்கு சிவகடாக்ஷத்தால் தீர்காயுளும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க வேண்டும் பெரியவர் சிவபதம் அடைந்ததை செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் தெரிந்து கொண்டேன் நான் சமீபத்தில் இருக்கவும் சிதம்பரத்தில் சமாதி வைக்கவும் அவர்கள் எண்ணியபடி நேரிடாமல் விட்டதை இது நிற்க படத்தொடங்குவார்கள் அதனால் காலமும் செலவும் நீட்டிக்கும் காலமும் வேற்றுமையாக இருக்கின்றது ஆதலால் சினேகர் ஸ்ரீ வேலுமுதலியார்க்கு கடிதம் எழுதி அந்த கடிதப்படி அவர்கள் நடத்துகின்ற பட்சத்தில் தாங்களும் அன்பர் செல்வராய முதலியார் நாயக்கர் முதலானவர்களும் உடனிருந்து நடத்துவிக்க வேண்டும் நான் ஐப்பசி மாதம் அவ்விடம் வருகிறேன் நான் வருவதற்கு முன்பே வேலு முதலியாரவர்க்கு தெரிவித்து அவர்கள் வந்த பின்பு அவர்களுடன் வருவேன் நான் வந்த பின் அவர்களுக்கு நேரிட்டிருக்கிற கடன் நீங்களும் கடன் முதலிய சல்லியங்களை ஆண்டவர் விரைவில் நிவர்த்தி செய்வார் தாங்களாவது முதலியாராவது சஞ்சலிக்க வேண்டாம் வடிவேலு பிள்ளை தாயார் சுந்தரம்மாள் புருஷன் முதலானவர்களுக்கும் இன்னும் இரண்டு மாதத்திற்குள் ஜீவனத்துக்கு இடம் ஏற்படுத்துவார் கடவுள் என்று அவர்களிடம் திடமாக சொல்ல வேண்டும் நமசிவாய பிள்ளையை நான் தெரிவிக்குமளவும் அவ்விடந்தானே இருக்கும்படி சொல்லவும் அவன் பிரசவமான சங்கதி தெரிவிக்க சொல்லவும் உடனே தாங்கள் எனக்கு கூடலூருக்கு அவ்விடத்திய சங்கதிகளை தபாலில் தெரிவிக்க வேண்டும் சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் இஃது சென்னப்பட்டணம் ராயல் ஓட்டல் ஸ்ரீ வேலுமுதலியார் அவர்கள் மேல்விலாசம் பார்வையிட்டு ஏழு கிணற்றுக்கு வீராசாமி பிள்ளை தெருவில் ஸ்ரீ இரத்தின முதலியார் அவர்களிடம் சேர்ப்பிக்க கோருகிறேன்